தலைப்பு ஆறு மழை புகையின் மூன்றாவது கலையின் சீதள சக்தியினால் மழை உண்டாகின்றது இதுபோல் சூரிய கிரண உஷ்ண ஆவியாகிய புகை ஔஷதிகளிலும் நீரிலும் பாரிலும் பொறுப்பிலும் உள்ள திரவ சக்தியை கிரகித்து வாயுமண்டலத்தில் சேர்த்து மேலும் கீழும் உஷ்ணம் நிரம்ப மத்தியில் உள்ள திரவ அணுக்கள் புழுங்கி நீராய் காலபேத வண்ணம் வாயுவால் பிரேரிக்கப்பட்டு அசைக்கும்போது கீழும் மேலும் உள்ள உஷ்ணவாயு தடிப்பு விலகும்போது மின்னலாகிய பிரகாசமும் நெருங்கி ஒன்றுபடும்போது சத்தமாகிய இடியும் அத்தொணியால் படலம்போல மூடியிருந்த காராகிய மேகம் விலகி வாயுவால் கலங்கியபோது மழையும் உண்டாகும் இதன்றி மேகம் கடல்ஜலத்தை உண்டு மழை பெய்வது என்பது போய்.